வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த பூமி நிலையானது இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்கள் தான் பயணிகளை போல வந்து தங்கி பிறகு சென்று விடுகிறோம் இந்த பயணத்தில் எல்லோருடைய பயணமும் முக்கியத்துவம் பெறுகிறதா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது யாருடைய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் தான் வாழக்கூடிய காலத்தில் புகழோடு வாழ வேண்டும் தாம் பெற்ற கல்வியாலோ தாம் பெற்ற செல்வத்தினாலோ பிற மனிதர்களை விட வேறுபட்டு நிற்க வேண்டும் அவ்வாறு வேறுபட்டு நிற்கக்கூடியவர்களை ஒருபொழுதும் மறப்பதில்லை உலகளாவிய அளவில் அரிஸ்டாட்டில் பிளாட்டோ என்ற மிகச்சிறந்த தத்துவ அறிஞர்களையும் இந்தியாவிலே பிறந்து வாழ்ந்து மறைந்த பல அறிஞர்களையும் இந்த உலகம் இன்னமும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் வாழும் பொழுது பெற்ற புகழ் அவ்வாறு நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியோ செல்வமோ அது பிறருக்கு உதவவில்லை என்றால் அது பயனற்றதாகிவிடும் ஒருவேளை அந்த கல்வியும் செல்வமும் பிறருக்கு உதவினால் அந்த உதவியால் நமக்கு ஏற்படக்கூடிய புகழ் என்பதுதான் நம்மை அழியாமல் இந்த பூமியில் வைத்திருக்கிறது கனியன் பூங்குண்டனார் என்ற பழந்தமிழர் தான் சொல்லிச் சென்ற ஒற்றை பாடலால் இன்றளவும் உலக மக்களால் போற்றப்படுகிறார் மதிக்கப்படுகிறார் அவர் சொன்ன யாதும் கூறேர் யாவரும் கேழேர் அவருக்கு பின்னால் பலவகையான பலரும் சொற்றாடலில் வழியிலே வாழ வேண்டும் அதல்லாமல் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட பிரெஞ்சு மன்னரை போன்றோ அல்லது ஹிட்லரை போன்றோ நாம் வாழ்ந்திருந்தால் இது புகழாக ஆகாது இவர் சில காலத்திலே பிறரால் திட்டப்படுவராக அல்லது பிறரால் மதிக்கப்படாதவராக மாறிவிடலாம் ஆனால் வாழும் பொழுது நல்லவராக நம்முடைய அறிவும் செல்வமும் பிறருக்கு செலவிட்டு வாழக்கூடியவர்களை நிச்சயமாக காலங்கள் கழிந்த பிறகும் மனிதர்கள் தங்களுடைய மனதில் சுமந்து கொண்டுதான் இருப்பார்கள் நாம் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்றால் எல்லோரை போல் நாமும் மிகச்சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகக்கூடாது நாம் பிறந்ததின் பயனாக அந்த பிறப்பிற்கு ஒப்பாக ஒரு புகழை அடைய வேண்டும் அந்த புகழும் நியாயமான வழியில் வந்ததாக இருக்க வேண்டும் நாம் சேகரித்து வைத்திருக்கிற அறிவு செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் பிறருக்காக செலவிட வேண்டும் அல்லது இந்த மனித வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய புகழ் ஒருபொழுதும் மங்கிவிடாது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் திரு ஏ அப்துல் கலாம் அவர்கள் மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஆனாலும் கூட வளர்ந்து வந்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய விஞ்ஞானியாக திகழ்ந்தார் அவர் செய்த செயற்கரிய காரியத்தால் இந்திய நாடே தன்னுடைய முன்னேற்றத்தின் வேகத்தை அதிகப்படுத்தி கொண்டது அத்தகைய மாமனிதரை இந்தியா ஒருபொழுது மறக்கப் போவதில்லை இத்தகைய புகழைத்தான் நாமும் எய்த முயற்சிக்க வேண்டும் இதை கூறும் வள்ளுவர் கூட புகழ் என்பதுதான் அளிக்க முடியாத ஒப்பற்ற ஒரு பொருளாகும் என்று சொல்கிறார் புகழை தவிர வேறெதுவும் அழிக்க முடியாத ஒப்பற்ற செயலாக இருக்க முடியாது என்று சொல்கிறார் அப்படியானால் நாம் வாழும் போதே அத்தகைய புகழை அடைய அத்தகைய புகழுக்கு சொந்தக்காரராக மாறிவிட வேண்டும் அத்தகைய புகழுக்கு நாம் சொந்தமாக வேண்டுமென்றால் நாம் செய்யக்கூடியது என்ன என்றால் நாம் தேடி தேடி சேர்த்து வைத்த அறிவு செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் நியாயமான வழியில் பிறருக்காக செலவிட வேண்டும் அவ்வாறு செலவிடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுதான் புகழ் அந்த புகழ்தான் ஒருபொழுதும் மங்காது திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் குரல் எண் இருநூத்தி முப்பத்தி மூன்று ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பதொன்று இல் மீண்டும் குரல் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் இந்த நாள் இனிய நாளாகட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி